அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள தேசி மனுவல் இது நட்சத்தனை தலைப்பு இரவல் மார்க் இட்வைன் தன்னிடம் இருந்த பழைய கழிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை நகைச்சியுடன் கூறுதுண்டு என்னிடம் உபயோகிக்க முடிந்த ஆனால் மிகவும் மோசமான நிலையில் இருந்த ஒரு குடை இருந்தது நான் அதை முதலில் சாம்பல் தொட்டில் எரிந்தேன் யாரோ அது என்னுடையதான் என்று கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் திரும்ப ஆழ்க்கிணற்றில் தூக்கி எறிந்தேன் கிணற்றை பழுது பார்க்கும் அதை கண்டெடுத்தவர்கள் என்னுடையதன்று அடையாளம் கண்டு என்னிடம் குடையை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் பலமுறை பல்வேறு வழிகளில் அதை கழிக்க முயற்சி செய்தேன் இறுதியாக ஒரு நண்பனுக்கு அதை இரவல் கொடுத்தேன் பிறகு அது திரும்பி வரவே இல்லை என்று நகைச்சியுடன் பொதுவாகவே வாங்கியதை திருப்பி கொடுக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது நாம் கொடுத்ததை நினைவில் வைத்திருக்கின்றோம் வாங்கியதெல்லாம் மறந்து விடுகின்றோம் இரவல் பண்பை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துவோம் நன்றி